ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على اربع يخلق الله ما يشاء ان الله على كل شيء قدير لقد انزلنا ايات مبينات والله يهدي من يشاء الى صراط مستقيم صدق الله العلي العظيم دميتكم <تصفيق> مريادله كريه مريا انبن اسلاميه شهودره شهودريخله سوره النوروديه நாற்பத்தி ஐந்தாவது நாற்பத்தி ஆறாவது திருவசனங்களை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன் அவ்வாஹக்கு சுபஹானு தாலா தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சுமார் நாற்பதாவது திருவசனத்திலிருந்து இதுவரைக்கும் அல்லா சுபஹானஹூ தாலா தன்னுடைய தன்னுடைய பொதுவத்தை பற்றியும் தன்னுடைய தனித்துவத்தை பற்றியும் தன்னுடைய சக்தியை பற்றியும் அல்லாஹ் சுபானஹூ தாலா பல வகையில் எங்களுக்கு விவரித்துக் கொண்டே இருக்கிறான் ஒருவருடைய மகத்துவம் ஒருவருடைய சக்தி ஒருவரு ஒருக்கூடிய கொதிரத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் அவரை நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது அவருடைய பேச்சை மதிப்பது இது மனிதனுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறது அதே அடிப்படையில் அல்லாஹ் சுலஹானு சூரத்துன்னூருடைய ஆரம்ப பகுதிகளில் சட்டத்திருத்தங்களை பற்றியெல்லாம் சொன்னான் சட்டதிருத்தங்களை பற்றி பேசிய அல்லாஹ் இப்பொழுது தன்னை பற்றி பேசுகிறான் நடைப்படி பெற்றவன் என்னுடைய கொதலத்தை எப்படிப்பட்டது உலகத்தில் உள்ள அத்துறை வஸ்துக்களும் எனக்கு என்னை தஸ்மீசை செய்து கொண்டிருக்கிறது எதுவரைக்கும் பன்றால் விண்ணிலை பறக்கக்கூடிய பறவைகள் உட்பட ஒற்றை விண்ணிலை இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய பறவைகள் கூட என்னை தஸ்மீச endra karutai allah subhanahu taala qur'anil wa ilaha engaluk miga telivaga telivaditu vittu irandaavathu sonnan ulagathilulla atunay wastukukum allah oruvandaan sonda karan lillahi mulkus samawati wal ard ulagathilulla atunay wastukulum ulagathil ature por ature porulukum avanthan adhivadhiyaga irukiraan malikaga irukiraan sonda karanaga irukiraan thedai viruppamo adai seidukondirukiraan adai solli vittu allah subhanahu taala அடுத்ததாக உலகத்தில் பொழியக்கூடிய மலையைப் பற்றி பேசுகிறான் எப்படிப்பட்ட மலை எப்படி மழை பெய்கிறது நாங்கள் படித்த பாடத்தை விஞ்ஞான பாடம் என்று படித்த பாடத்தை அல்லா சுஹு தாலா தன்னுடைய தவசீதாக பேசுகிறார் தவஹீத் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு நீங்க பார்க்க இல்லையா தர நபியே நாயகமே நீங்க பார்க்க எப்படி அல்லாஹ் மலையை பெய்ய வைக்கிறான் ஒன்று சேர்க்கிறான் இதை பற்றி எல்லாம் சென்ற வாரங்களில் சொல்லுகிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை நீங்கள் பார்க்கவில்லையா ஒவ்வொரு உயிர் பிராணியையும் நீங்கள் பார்க்கவில்லையா சுகான அம்மா மனிதன் மாத்திரமல்ல உலகத்தில் எண்ண முடியாத அளவுக்கு படைப்பிடங்களை அல்மா படைத்திருக்கிறான் தரையிலே வாழக்கூடிய படைப்பினங்கள் அல்லா சுல் எண்ணிலடங்காத படைப்பிடங்களையெல்லாம் அல்லா படைத்து இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம் முதல் முறையாக அறிமுகமான ஒரு பிராணி முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாலாந்தம் நாங்கள் செய்திகளின் ஊடாகவும் பத்திரிகைகளின் ஊடாகவும் நாங்கள் டிஸ்கவரி சேனலின் வழியாகவும் இப்படிப்பட்ட அவ்வாவுடைய நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் அல்லாஹ் ஒரு விளையாட்டை இங்கே சொல்லுகிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை அதாவது ஒவ்வொரு உயிர் நாங்கள் படைத்தோம் அதற்கு சொந்தக்காரன் அவ்வா ஆச்சரியமான அவ்வாஹ் ஆச்சரியமாக படைத்திருக்கிறான் ஒவ்வொன்றையும் வித்தியாசமான விதத்தில் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு படைத்தான் அல்லா சொல்ற எப்படி படைத்தான் குரான் பல வகையில் பல விதத்தில் எங்களுக்கு ஒன்றை பிரஸ்தாபிக்கிறது அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் ஹாலுக்கு என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் அவனுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது குரான்ல அல்லா கேட்கிறான் மனிதனை உணர்கிறோம் சிந்திக்கிறோம் எந்தெல்லாம் நாங்கள் எங்களை பார்த்து சொல்லிக் கொள்கிறோம் ஆனா அல்லாஹ் குரான்ல மிக தெளிவாக எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் கூறா மனிதா அவைகளை எல்லாம் நீ பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனா உனக்கு ஒரு காலம் வரவில்லையா உனக்கு ஒரு நேரம் இருக்கவில்லையா நீ பெயர் நாமம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கல்ல உங்களுக்குல்ல நீங்க யாருந்து உங்களுக்கு அல்ல நீங்க யாருந்து யாருக்குமே தெரியாது ஹல் அத்தா இன்சான் மனிதனுக்கு ஒரு நேரம் காலம் இன்னும் வர இல்லையா அது வந்து பெட்டேஞ்சக்கும் சொல்லி அழைக்கப்படக்கூடிய பொருளாக கூட நீங்க இருக்க அதாவது மூட பொருள் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார் மனிதனுடைய உடம்பில் ஏராளமான பொருட்களை ஏராளமான படைப்பினங்களை ஏராளமான வஸ்துக்களை பார்க்கிறோம் சலையன் உண்டை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே அல்லா பல வகையான அம்சங்களை மனிதனுடைய உடம்பில் வைத்திருக்கிறான் இது எங்களுடைய கண்ணுக்கு தென்படக்கூடியது கண்ணுக்கு தென்படாத இரத்தத்தை பற்றி சொல்லுகிறார்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குதிரத்துகளை பற்றி வைத்திருக்கூடியதாக இருந்தால் அல்லா மனிதனை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை பற்றி குரானில் அல்லா பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அனைத்தையும் படைத்தது ஒன்றிருந்துதான் தண்ணியால்தான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது தண்ணி சுஹான தண்ணி ஒவ்வாஹுள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்ப்பிராணியையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் பிராணியையும் அல்ல தண்ணியிலிருந்துதான் படைத்திருக்கிறார் தண்ணி என்று சொல்லக்கூடியதான் எல்லாத்திற்கும் பொருள் இந்த மூலப்பொருளை வைத்து அல்ல ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் காது கேட்கிறது என்று அன்புக்குரிய சகோதரே அதனுடைய மூலப்பொருளாகவும் அல்லா தண்ணியை தவைத்திருக்கிறார் மனிதனுடைய உடம்பு விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது தண்ணி தண்ணியை பற்றி அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறார் பொழியக்கூடிய மலை உண்டாகத்தான் இருக்கிறது தண்ணி தண்ணியாக குட்டுகிறது நாங்கள் சமீப காலங்களில் கேள்விப்படுகிறோம் மீன் மலை என்பதாக பாம்பு மலை என்பதாக சிவப்பு மலை பல வகையான மலைகளை இந்த நாட்டில் நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் என்ன ஆச்சரியமோ தெரியாது அவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன என்பதை படைத்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் தெரியும் அல்லாஹுடத்தில் ஆரோக்கியமான வாழ்வியை நாங்கள் கேட்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அல்லா கோவாங்க சொல்லுகிறான் நாங்க பெய வைக்கிறோம் ஒரே தண்ணி தான் இந்த பூமிக்கு கொட்டுது ஆனால் மாங்கா இனிக்குது புளியங்கா புளிக்குது பாவக்காய் கசக்குது கொச்சிக்காய் உரைக்கிறது கொச்சிக்காய் உரைக்குது பாவக்காய் கசக்குது புளியங்கா புளிக்குது ஒரேன் இந்த பூமிக்கு சிறதை மேன்மைப்படுத்தி சிறதை காட்டிலும் சிறதை உயர்த்தி ஒரு மாங்காவை எதிர்த்து கொண்டாலே அந்த மாங்காவின் பல வகை எல்லாம் மாங்கா ருசிக்கிறன் ருசிக்கு என்பது உண்மை ஆனால் அந்த ருசியிலும் பல தரம் இருக்கிறது கருத்த குழம்பா என்று சொன்னால் அதற்கு ஒரு ருசி இன்னும் ஒரு மாங்கா காட்டு மாங்கா என்று சொன்னால் அதற்கொரு ருசி இது இன்ன நாட்டினுடைய மாங்கா என்று சொன்னால் அதற்கு ஒரு ருசி வசனை அல்லா சுபான சொல்லுகிறான் يُسقى بماءٍ واحدٍ ورே تنையத்தான் இந்த பூமியில நாங்க கொட்டுகிறோம் இந்த தண்ணியத்தான் இரக்குகிறோம் ஆனால் وتنفضل بعضها على بعض في الاكل رسيلا رسனயில சிலரை காட்டலும் சிலரை நாங்கள் உயர்த்தி வெktirுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே الله سبحانه وتعالى ஆச்சரியமானவன் தன்னை பச்சரிமுகப்படுத்துறான் والله خلق كل دابه ويربيها انهريم الله படைத்திருக்கிற மின்மா இன் தண்ணியிலிருந்து படைத்திருக்கிறான் குரானு ஆயிரத்தி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணியையும் படைத்தது மாத்திரமல்ல தண்ணியில தான் வாழ வைத்திருக்கிறோம் தண்ணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாவிட்டால் மனித கோடிகள் மாத்திரமல்ல உயிர் பிராணிகள் மாத்திரமல்ல மரம் மட்டைகள் எல்லாம் மௌத்தாகி செத்து மடிந்துவிடும் இந்த பூமிக்கு மேல் எதுக்குமே இருக்க மாட்டாது தண்ணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் வ ஜல்னா மினல் மாய் குல்ல ஷாய் உனது ஊர் வஸ்தகலயம் அது மனித மாற்றுமல்ல உயிருள்ள பிராணிகள் மாற்றுமல்ல மரமட்டைகளாக இருந்தாலும் சரி புட்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்கிறான் உயிரை வாழதற்கு தண்ணியின் பக்கமாகதேவே தண்ணியைக் கொண்டுதான் அங்க வாழ வித்துறோம் அல்லாஹ் அஹ்சன குல்ல ஷாய் ஹலக்கஹ அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தலா வல்லாஹு அன்ஸர மினஸ் ஸமாயி மஆ தண்ணி இறக்கிறான்பில்ஹா அந்த புனி தண்ணி இல்லாமல் மறண்டே மறண்டு போனதுக்கு பிறகு செத்து பிறகு அந்த பூமியை அல்ல தண்ணியை கொண்டு அல்ல உயிர்ப்பிக்கிறான் சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒவ்வொரு உயிர்பிராணியையும் நாங்கள் தண்ணியால்தான் படைத்திருக்கிறோம் தண்ணியால தான் வாழ வைத்திருக்கிறோம் தண்ணியை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இதை சொல்லிவிட்டார்களா சொல்லுகிறான் படைத்ததெல்லாம் ஒரு மாதிரி அல்ல தண்ணியாலதான் படைத்திருக்கிறோம் என்று இருந்தாலும் ஆனால் படைக்கப்பட்டதெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறது ஒரு பொருளால ஒன்றுதான் செய்ய முடியும் ஒரு பொருளால ஒன்றைத்தான் படைக்க முடியும் என்ற கோட்பாடு அல்லாவுக்கு இல்ல அல்லா சொல்லுகிறான் ஒரு தண்ணியை வைத்து சில பிராணிகளை சில உயிர் பிராணிகளை நான் படைத்திருக்கிறேன் அதுக்கு காலே இல்லை அது வைத்தாலதான் நடந்து போக வேண்டும் அதுக்கு கால அதனுடைய வயிறு சுமகானம்மா வயிறு அல்ல வயிற்றின் மீது நடக்கிறது வைத்தால நடக்கிறது வைத்த வயிறத்தான் அதை காலாக பாதிக்கிறது பாம்பை பாருங்கள் சுபகான பாம்புக்கு கால் கிடையாது போய்கொண்டிருக்கிறது நடமாடி தெரிகிறது உணவுக்காக வேண்டி போகிறது அதுக்கு என்ன கிடையாது என்று சொன்னால் அதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே கால் இல்லாமல் படைத்திருக்கிறான் இன்னும் சில பிராணிகள் இருக்கிறது மனிதர்களை போன்றது இன்னும் சில பிராணிகள் இருக்கிறது அதுக்கு ஆயிரம் கால் கிடையாது நடந்து போகிறது நடக்க வைத்திருக்கிறேன் இன்னும் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறான் நான் அவர்களை நடக்க வைத்திருக்கிறேன் இரண்டு கால்களை கொண்டு இன்னும் சில பிராணிகள் இருக்கிறது அதனை நாலு கால்களை கொண்டு நடக்க வைத்திருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே யானைக்கு நாலு கால் ஒத்தகத்துக்கு நாலு கால் ஆட்டுக்கு நாலு கால் மனிதனுக்கு ரெண்டு கால் பாம்புக்கு காலை இல்லை என்ன நியாயம் இது என்ன நியாயம் இது சுபஹானவா அல்லா சுஹானவர சொல்லுகிறான் என்னுடைய விருப்பம் என்னுடைய நாட்டம் என்னுடைய இஷ்டம் யானைக்கு நாலு கால் கொடுத்த அல்லா நுடம்புக்கு ஆறு கால் குடுத்திருக்கிறான் இவ்வளவு பெரிய யானைக்கு அல்லா நாலு காலை குடுத்து விட்டு அந்த சின்ன நுளம்புக்கு அல்லா சுஹ் ஆறு கால்களை குடுத்திருக்கிறான் ஒரு பூச்சி இருக்கிறது அந்த பூச்சிக்கு பெயரே ஆயிரம் கால் பூச்சி ஆயிரம் கால இருக்கிறது பேரவைக்கு இருக்கிறாங்க ஆயிரம் கால் என்பதாக அவ்வளவு கால்கள் ஏன் தேவை சுஹானவா சுஹானவ்வா அல்லா சொல்லுகிறான் இது என்னுடைய பங்கு வைப்பு நான் பங்கு வைத்திருக்கிறேன் ஒருவருக்கு குழந்தைகளை கொடுக்கவில்லை ஆனால் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களின் செல்வம் வலிந்து கொட்டுகிறது செல்வம் நிறைந்திருக்கிறது ஆனால் அவருக்கு புள்ள பாக்கியவில்லை வாரிஷ்காலாக்கள் இல்ல அனந்தர இல்ல அதுக்கு என்ன செய்ய சொன்னால் ஏதோ ஒரு முறையில் புள்ளை எடுத்து வளர்ப்போமே என்ற முடிவுக்கு வந்துடுவார் அல்லா சொல்லுகிறான் அது என்னுடைய விருப்பம் சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் குடித்திருப்பான் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் செல்லும் என்று சொல்லக்கூடிய விருப்பத்தில் உள்ளது என்னுடைய நிர்வாக திறமை அப்படித்தான் நான் அப்படித்தான் செய்யக்கூடியவன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய விடயத்தில் நான் அவர்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறேன் நான் வைத்ததை கொண்டு பொருந்திக் நான் உங்களுக்கு நாடுகிறேனோ இதனை நீங்கள் பொருந்திக்கொண்டால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் இப்ராஹிம் அலஹித்து வலாம் நெருப்புக்குள்ளே போடப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக அதனை பொருந்திக் கொண்டார்கள் இதுதானா எனக்கு என்னுடைய ரம்புடைய நாட்டம் பிரச்சினை இல்லை நான் நெருப்புக்குள்ளே வாழ்வதற்கு ஆயத்தம் சுகாம வாழ்ந்தார்கள் நெருப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் நெருப்பைச் சென்று பயப்படவில்லை வாயிலால் அந்த ஒரே ஒரு வாரத்தை ஹஸ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அன்புக்குரிய சகோதரர்களே காலத்தின் தேவையை உணர்ந்து சொல்லுகிறேன் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹ் ஒருவன் எங்களுடன் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உறுதியாக நினைப்போம் சொல்ல உதவி செய்வது பேசினால் உண்மை பேசக்கூடியவன் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அல்லா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அல்லா சொல்லுகிறான் எது கடமையாகிவிட்டது எங்கள் மீது என்ன விட்டது உதவி செய்வது சிறைப்பிடித்து விட்டான் மீனுடைய வயது நெருக்கடியாக சகோதரர்களின் ஒரு நீண்ட சம்பவம் குரான் நடக்கூடிய சரித்திரம் சம்பவம் அல்லா சுபான சோதித்தான் சோதனைக்கு எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி எங்களுக்கு அல்லா சுல் யூனு அலஹி சலாத்துடைய வாழ்க்கையை உதாரணமாக ஆக்கிவிட்டு அந்த யூனு அலஹி சலாத்து வசலாம் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ள எப்படிப்பட்ட நெருக்கடி குடும்பத்தை பிரிந்து விட்டார்கள் குடும்பம் இல்ல என்ன செய்வதென்று தெரியாது அடுத்த கட்டம் என்ன என்னால் பேஸ் பண்ண முடியாது ஒரு மீண்ட வயிற்றுல்லுக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுபஹானம் வா அங்க வைத்தும் யோசிக்கிறாங்க நான் என்ன செய்யணும் என்னுடைய கடமைப்பாடு என்ன நான் வழிபட வேண்டும் என்னை பண்ணை படைத்தவனுடைய பற்றி நான் சொல்ல வேண்டும் லாஇலாஹி குவிமீன் அல்லாஹ் பவான தெளிவாக சொல்லுகிறான் யூருசலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு எங்களை தஸ்மீக செய்தார் எ துரித்தார் எங்களை புகழ்ந்தார் எங்களுடைய குதிரத்தை பற்றி பேசினார் சுஹானவா அன்புக்குரிய சகோதரர்களே நோயிலை வாடி நோய்வாய்ப்பட்ட நிலையில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் ஒருவன் உங்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உங்களை நோட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் யூனி அலேஹு எங்களுக்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் யூனிஸ் அலஹித்து அல்லாஹை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் தஸ்மேஷ் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீன் அவர்களை கக்கிவிட்டது கரையில் வந்து அந்த கட்ட அந்த சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லா அங்க சொல்ல நபிமார்களை நாங்க இப்படித்தான் பாதுகாப்போம் நபிமார்களுக்கு எங்க உதவி இப்படித்தான் வரும் தாயிகளுக்கு எங்களுடைய உதவி இப்படித்தான் வரும் எந்த பேச்சும் அல்லா பேச இல்ல உளமாக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்ல இல்ல அல்லா சொல்லுகிறான் இப்படித்தான் நாங்கள் முக்மீன்களுக்கு உதவி செய்வோம் அன்புக்குரியவர்களே அன்பான பெரியார்களே ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உள்ளத்தில் வளர்த்துக் அந்த ஒன்றை ஒன்றியங்களை பாதுகாக்கும் அந்த ஒன்றியங்களை பாதுகாக்கும் கையிலுள்ள மாற்றினான் சகோதரர்களே குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டை பற்றி அவருடைய தனித்துவத்தை பற்றி அவருடைய சக்தியை பற்றி நாங்கள் யாரை கண்டும் அஞ்சாதவர்கள் நாங்கள் அல்லாஹுவைக் கண்டு அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எனவே அல்லாஹ் சுகானு இப்படியெல்லாம் சொல்லிக் போய் சொல்லுகிறான் மேல உங்களுக்கு ஆயிரம் காலா தெரியும் அல்லாஹ் நாடினால் படைப்பான் இரண்டாயிரம் காலுள்ளையும் அல்லாவுக்கு படைக்கலாம் கண் பாக்குது எங்களுடைய கண் பார்ப்பதற்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது அல்லா சில பிராணிகளை படைத்திருக்கிறான் அவைகள் பார்ப்பதற்கு இருட்டு வேணும் வெளிச்சமல்ல இருள் வேணும் இமாமு ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு கரையிலே சொல்லுகிறார்கள் மனிதா இருள் வரும் வரைக்கும் காத்து நிற்கிறாய் பாவம் செய்வதற்காக வேண்டி இருளை படைத்தவன் இருளுக்குள்ளேயே பார்த்து கொண்டிருக்கிறான் சுபகாரம் மனிதர்களே இருள் வரும் வரைக்கும் காத்து பாவம் செய்வதற்காக தவறு செய்வதற்கு பாவத்தில் பாவ கலியாட்டங்கள் கீங்கே படைத்தவன் இருளுக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை நீங்கள் ஒரு மறந்து விடாதீர்கள் எனவே அன்பு இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் எல்லாம் படைக்க விரும்புகிறானோ அவைகளையெல்லாம் அவன் படைக்கக்கூடியவன் அல்வாக நிச்சயமாக அல்லா அலா குல்லி அனைத்துக்கும் சக்தி படைத்தவன் அனைத்துக்கும் சக்தி படைத்தவன் எதையும் அல்லா செய்யக்கூடியவர் அல்லாஹ் சில சகோதரர்களுக்கு அல்லா சில ஞானத்துக்களை கொடுத்திருக்க மாட்டான் ஆனால் அந்த ஞானத்துக்கு பகரமாக வேற ஒன்றை அம்மா கொடுத்து விடுவான் வேறொரு பொருள் வேறொரு விடயத்தில் அவர்களை எல்லாம் வித்தியாசப்படுத்தி வைப்பான் ஒருவருக்கு கால் இல்லையா சுமகல்லா அல்ல அவருக்கு சக்தியை குடுத்திருப்பான் அவருடைய கையால எல்லா விடயங்களையும் அவருக்கு செய்து கொள்ள முடியும் ஒரு குறை இருக்கிறதா சமூகத்தில் குறையாக பிறந்தவர்களை ஒதுக்கி வைக்கக் கூடாது ஒரு விடயத்தில் குறை இருக்கிறதா அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் அவர்களை நாங்கள் அவர்களை என்னுடைய சமூகத்தில் ஒரு அங்கமாக சமூகத்தவர்களாக நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் தெரியாத அப்துல்லோருல்ல தன்னுடைய பள்ளியினுடைய ஆக்கினார்கள் சொல்லக்கூடியவர் ஒருத்தவரையில் செவிலராக இருக்க முடியும் செவிலராக இருக்க முடியும் ஒரு அவர் வாழ்கினை பொறுத்தவரையில் அவருக்கு நடக்க முடியாது பார்வை இல்லாத ஒருவருக்கு ஆகும் எப்படி ஏன் அவர் கடிகாரத்தை பார்க்க வேண்டும் நீங்க இப்ப கடிகாரம் பார்க்கிறீங்க அந்த காலம் கடிகாரம் இருக்கல்ல சூரியனுடைய ஓட்டத்தை பார்க்க வேண்டும் நிழல்களை பார்க்க வேண்டும் சூரியன் மறைந்து விட்டதா என்பதை தன்னுடைய கண்ணால் பார்க்க வேண்டும் கஜிறு சாதி துரியமாகிவிட்டதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் பார்த்துத்தான் வாழ்ந்து சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பணிக்கு அப்படிப்பட்ட ஒரு தாதாவுக்கு தெரியாதோ அவர்களை நியமித்திருப்பாங்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய அங்கமீனர்கள் என்று சொல்லியும் மூல வளர்ச்சி இல்லாத என்று சொல்லியும் ஒரு கூட்டத்தை ஒதுக்கி வைத்து விட்டோமே நாங்கள் செய்வது சரிதானா நாங்கள் செய்வது சரிதானா பெற்றோர்களை நாங்கள் யோசிக்க வேண்டும் அப்படி பிறந்த குழந்தைகளை எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நிரமத்தாக நாங்கள் பார்க்காமல் அதை ஒரு அபசகுணமாக பார்த்து அதை இருட்டடிப்பு செய்து அவர்களை போட்டு மூடி வைத்து அவர்களுக்கு வானத்தை காட்டாமல் நாங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் யாழிடத்தில் மன்னிப்பு கேட்பது இவைகள் எல்லாம் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள் சமூகத்தில் அலமதுல்ல அல்லாஹுடைய பெரிய கிருமையின் காரணமாக ஆங்காங்கே பல இடங்களில் பல இடங்களில் அங்க சொல்லி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அங்க சொல்லி பாடசாலைகள் இருக்கிறது இந்த நாங்கள் இப்பொழுதுதான் ஒரு மைல் தூரத்தை நடந்து போயிருக்கிறோம் ஆனால் இந்த கிறிஸ்தவ சமூகம் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இந்த திட்டங்களை இவைகளை எங்களுடைய நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் கண் இல்லாதவர்களுக்கு ஒரு பாடசாலை நாங்கள் அதாவது போய்கொண்டிருக்கும் பாடந்தரையை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜங்ஷன் இருக்கிறது அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கிறது அந்த இடத்தில் மிக அழகான விதத்தில் எப்படி கண் இல்லாதவர்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்பதற்கு அறிவித்தல் கூட போட்டு அவர்களுக்குரிய பாடசாலை அன்று குரிய சகோதரர்களே அல்லாஹ் வீட்டiasa மஹ பிரயத்</tr>க்கிறான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பிரயத்</tr>க்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹு அலா குலி ஷை இன் கதிர் அல்லாஹ் அணைத்துக்கும் சக்தி படைத்தவன் அணைத்துக்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தலா நாம் அணைவர்களுக்கும் ஆசியத்தான ஆரோக்கியமான வாழ்வை नसीபாக்குவானார்கள் இமேகள் எல்லாம் சொல்லி விட்டம்மா சொல்கிறான் லக்கத் அன்ஸல்னா nicheமா நாங்கள் இறக்கி விட்டு இருக்கிறோம் ஆயாத்தின் முபயினات மனிதர்களுக்கு தெளிவாக்கி வைக்கக்கூடிய வசனங்களை நிச்சயமாக நாங்கள் இறக்கி வைத்திருக்கோம் நீங்க பிறட்டி படியுங்கோ விளக்கம் அல்ல நாளைக்கு கிடைக்கும் விளக்கங்கள் கிடைத்துக் கொண்டே போகும் வித்தியாசமான விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் குரான் குரானாகவே இருக்கும் அதனுடைய விளக்கம் அதனுடைய பார்வையினுடைய வித்தியாசத்திற்கு ஏற்ப அன்புக்குரிய சகோதரர்களே அந்த குரான் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் தெளிவாக்கூடிய மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க கூடிய மக்களை அறிவூட்டக்கூடிய நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் எது எப்படி இருந்தாலும் குரானில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டின் பக்கம் அல்லாஹ் ஒருவர் என்பதற்கு அது பேரும் நாடுகிறானோ அவர்களுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது அறிவிருக்கிறது என்பதின் காரணமாக உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டார்கள் அறிவிக்கிறது என்பதின் காரணமாக எனக்கு நேர்வடி கிடைத்து விட்டது என்பது கடையாளம் அல்ல அறிவென்பது வேற விளக்கம் என்பது வேற ஹிதாயத்துக்குரிய நசீவு கிடைக்கிறது அல்லாவின் அவன் விரும்புகிறானோ அவர்களுக்கு இதன் பக்கமாக இலா சவாத்தின் முஸ்தீம் நேரான வளைவில்லாத சரியான அந்த பலியின் பக்கமாக யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே விருந்த சகோதரர் தன்னுடைய மதத்தில் இருக்கிறார் என்றிருந்தால் அது அவருடைய விருப்ப அல்ல அது அல்லாஹுடைய விருப்ப பிரகாரம் நாட்டம் அவருக்கு அப்படியாகிவிட்டது அல்லாஹுடைய நாட்டம் அவருக்கு அப்படியாகிவிட்டது நாங்க இஸ்லாத்தில் இருக்கிறோமா எங்களுடைய விருப்பம் அல்ல இது ரப்புடைய விருப்பம் அல்லாஹுடைய விருப்பம் அல்லா பவான் சொல்லுகிறான் நபிய நாயகமே உங்களுடைய ரப்பு உங்களுடைய அவு அல்லாஹ் நபிக்கு புத்தி சொல்லும் பொழுது நாடி இருப்பார் ஜெனியா உலகத்தில் இரு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாக முக்மீனாக சித்தரா ஒரு இயற்கையான யதார்த்தமான மார்க்கத்தில் பிறப்பது போன்று அவர்களை அதே மார்க்கத்தில் அல்லா வாழ كلهم جميعا رند التأكيد لكارل رند التأكيد ولا ما قلت لكم كلهم عبرك العني ورغ لكم جميعا ميلم عني ورغ لكم الله إيمان داري شلاخ بالبالبات تردبان أفا أنت تكره الناس நீங்க போய் மக்களை பலாத்காரப்படுத்துறீங்களா முஸ்லீம்களாகுங்க நிர்பந்திக்க மாட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினால் நீங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக் கொள்ள முடியும் அது உங்களுடைய விருப்பம் நாங்கள் உங்களுக்கு ரெண்டு பாதைகளையும் காட்டி விட்டோம் எது விருப்பமோ அதை உங்களுக்கு எடுத்துக் கொள்ள முடியும் நாங்கள் யாரையும் இந்த நாட்டில் பலாத்காரப்படுத்த மாட்டோம் நாங்கள் யாரும் இந்த நாட்டில் பலாத்காரப்படுத்த கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கவும் மாட்டார்கள் பலவந்தம் கிடையாது பலாத்காரம் கிடையாது அதில் சாச்சா சாட்சா மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுல ரசூஹி புகழ் மாலைகளை பாடிக்கொண்டிருக்கிறோம் அவர்களின் போன்று யாரும் நேசம் வைக்கல யாரும் அன்பு வைக்க முடியல அன்பு ஒரு பக்கம் இருக்க நாற்பத்தி எட்டு ரெண்டு வருட காலம் அதற்கு ரசூலுல்லாஹுடைய கார்டியனாக இருந்தார் செல்லும் கார்டியன் என்று சொன்னால் பொறுப்பாளி பொறுப்பு அப்பா மவுத்தாகிவிட்டார் ஹிஜ்ரி நபிக்கு செல்லம் அவர்களுக்கு வயது எட்டாக இருக்கும் அப்துல் முத்தலிப் காலமானதுக்கு பிறகு அப்துல் முத்தலிபுடைய வபாட்டுக்கு பிறகு அதற்குடைய பொறுப்பை அவர்களுடைய கார்டியன் பாதுகாவலன் இடத்துக்கு அபு தாலிப் தான் நியமிக்கப்பட்டு ஆனாலும் கூட இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சூரியன் உதித்து உதித்ததுக்கு பிறகும் பத்து வருட காலம் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தாரு ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை என்ன சொல்லுவது ல் முஸ்தீம் என்று கேப்பது சரிதானா பதினேழு தடவைகள் கேப்பது சரிதானா நம்ம நேராட வழியை காத்தது நேரான பாதையை காத்திரு இந்த வழியில உன்னுடைய நபிமார்களையும் எனக்கும் தந்திரே சுஹானுடைய உதவி செய்தவர் அல்லா குரான் சொல்லிட்டான் நபியை பார்த்து வெரி சாரி என்று சொல்வது போல சொல்லிட்டான் நீங்க நாடின மக்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லாரையும் மன்னித்து விட்டேன் யாரத்திலும் பலிக்கு பழி வாங்க மாட்டேன் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது ஆனாலும் கூட அழைவு செல்லம் சில சில நபர்களுடைய பேர்களை சொன்னார்கள் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் இவர்களை மன்னிக்க முடியாது இவர்கள் செய்த துரோகம் என்றால் என்னை வதக்கிக் கொண்டே இருக்கிறது அதில் ஒத்தர் யாரு தன்னுடைய சாச்சா ஹம்சாவை கொலை செய்தவர் தன்னுடைய சாச்சா கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சாச்சாவுடைய ஈழக் கொலை எடுத்து கையில சத்து துப்பியவர் மற்றது யாரு தன்னுடைய மகள் ஜெய்ணவாக இருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் வைக்கிறார் சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார் என்றால் அம்பெடுத்து எய்கிறார் அந்த ஜெய்ணவை பார்த்து ஒட்டகத்தில் கீழே விழுந்து விட்டால் அன்பு கூடிய சகோதரர்களே அந்த ஜெய்ணவர் உயர்வாகு தாலானஹா கற்பிணி தாயாக இருக்கிறார் கற்பம் கரைந்து விட்டது பிற்காலத்தில் மதீனாவில் போய் சேர்ந்தாங்க ஆனால் அதே வளர்க்கும் அருமை மகளாரை கொலை செய்தவர் கொலை குத்தம் செய்தவர் இப்படிப்பட்ட திரையை தான் பிடித்துக் கொண்டிருந்தாலும் அங்க வைத்தும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உத்தரவை அல்லாஹ் தலா எவ்வளவு இறக்க முடியவன் அவனுடைய ஜட்மெண்டை யாரால புரிந்து கொள்ள முடியும் அபு தாலிபுக்கு சொல்லிவிட்டான் இவர்களுக்கு ஹிதாயத்து உங்களால கொடுக்க முடியாது ஹிதாயத்து நாங்க தான் கொடுக்கணும் ஆனா அங்க சொல்லுகிறான் இவர்களுக்கு ஹிதாயத்தை நான் கொடுக்க போறேன் நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுடைய கையில கூட ஒருவருடைய அல்லா வைக்க வழி என்று சொல்லக்கூடியது அல்லாஹின் கையில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் இதன்ல சொல்லுகிறான் நேரான வழியின் அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பான் அதில் வாழ்க்கை வரலாறு படித்த மாற்று மதத்தை சார்ந்த முஸ்லீம்கள் மாற்று மதத்தை சார்ந்த மக்களை துணை பெறு எ விடவும் அழகாக பிடித்திருக்கிறார்கள் எங்களை விடவும் அழகாக பிடித்திருக்கிறார்கள் அவருடைய கூற்றுக்கள் அவருடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா இவர்களுக்கு இஸ்லாமியாக இல்லையா போன்ற மக்கள் இவர்களை பற்றி எல்லாம் ஆனால் அவர்களுடைய டைட்டிலை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த மார்க்கத்தில் வாழ்ந்தார்கள் எந்த மார்க்கத்தில் மரணித்தார்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மரணித்தது இஸ்லாத்தில் அல்ல இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு பாலை கொடுக்க முடியும் பாசத்தை கொடுக்க முடியாது என்பது போல உங்களுக்கு பாலை கொடுக்க முடியும் ஆனால் பாக்கியத்தை கொடுக்க முடியாது பாக்கியம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹின் கைவசம் உள்ளது அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவருடைய பிரகாரம் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதை அவன் நாடிய மக்களுக்கு கொடுக்குகிறான் எனவே அன்பு இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹ் சுபான் எங்களுக்கு சொல்லுகிறான் ஹிதாயத் என்றது அல்லாவின் கையில் உள்ள விஷயம் இதை சொல்லு கடுத்து சொல்லுகிறான் அந்த மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க நாங்கள் அந்த ரசூலுக்கு வழிபட்டு விட்டோம் அல்லாவுக்கு வழிபட்டு விட்டோம் என்றும் சொல்லிவிட்டேன் சொல்றாங்க சபையில் இருக்கும் பொழுது ஒரு பயான கேட்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கும் பொழுது நாங்கள் வழிபட்டு என்று சொல்லி எல்லாம் உள்ளத்தில் ஒரு வகையான மனக்கோட்டைகளை கட்டிக் கொள்வார்கள் கூட்டம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு காட்டி நடக்க ஆரம்பித்து பின் பின் பிரதி நடக்க ஆரம்பித்து புறக்கணிக்க ஆரம்பித்துவார்கள் காட்டி புறக்கணிக்கிறாங்க இல்ல அது இப்ப செய்ய முடியாது எங்களுடைய வீட்டுக்கு சரிவர மாட்டாரு மார்க்கம் என்ற தங்க வச்சுக்கோங்க பிறகு மேம் அவர்கள் நிச்சயமாக முக்மிங்கள் அல்ல அந்த கூட்டத்தை மட்டுமல்ல எங்களை பாதுகாப்பான கேட்டதை கொண்டு வடிப்ப கேட்டதைக் கொண்டு செயல்பட அல்ல நம் அனைவருக்கும் துணை புரிவான உண்டை கேட்கிறோம் உண்டை நம்புகிறோம் உண்டை விசுவாசிக்கிறோம் கேட்டோம் வழிபட்டோம் என்ற கூட்டத்தில் எல்லாம் எங்களை ஆக்கி வைப்பார்கள் அம்மா சொல்லுகிறான் சொல்றாங்க வழிபடுவோம் ரசூலுக்கு வழிபடுவோம் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது எட்டவல்லா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தெளிவுபடுத்துகிறான் அதுக்கு பிறகும் அல்லா அந்த சிபார்த்திகள் கட்டளை எப்படி இருந்து கொள்வார்கள் நடந்து கொள்வார் என்று விடயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறான் அல்லாஹா குஸ்மஹரா நம் அனைவர்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி அறிந்து புரிந்து செயல்பட துணை புரிவான வர